தலைப்பு மதிப்பு பிறருடைய மனதை கவர்வது நம்முடைய அறிவோ அழகோ அல்ல நாம் பழகும் விதமும் பிறரை நாம் மதிக்கும் விதத்தில்தான் அமைவது வெறும் வளர்ச்சியை எவரும் மனிதனுக்கு தருவதில்லை சிந்தனை மனிதனை உருவாக்குகிறது படித்ததில் பிடித்தது நட்டினையின் கவிதைச் சரலுக்காக புத்தூர்ஜி ரேவதி கணேசன்